நான் திணை நேர்களுக்கு வணக்கம் தினமர்த்தளுக்காக சென்னையிலிருந்து உங்கள் நன் வலுமேலு தைராய்ட் சுரபிகளில் விளக்கு இவற்றை மருந்து என்னன்னு பார்ப்போம் பயன்படுகிறது ஒரு சின்ன செயல்முறையை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதனுடன் இஞ்சி சேர்த்து ஐந்தாறு கல்யாண முருங்கைய பொடியா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சு அந்த சாறு இதுல பெஞ்சு விட்டுடலாம் அரை தேக்கிரடி தனியா தூள் கால் தீக்கரண்டி மிளகு தூள் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து அன்றாடம் காலையில் வானமாக பறிவிகால் தைராய்ட் சுருவிகளின் வீக்கம் நீங்கும் உடல் குறையும் முறையற்ற மாதவிளக்கு சீராகும் அது கல்யாண முருங்கையின் சில மருத்துவ பலன்களை பார்ப்போம் கல்யாண முருங்கையிலே சிறுநீரை பெருக்கக்கூடியது வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளித்தள்ள கூடியது சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது சிலருக்கு மாத விளக்கு ஏற்படும் போது அடிவயிற்றில் வலி ஏற்படும் இல்லையா அதை போக்கக்கூடியது பால் பெருக்காகவும் பித்த சமணியாகவும் கருப்பைக்கு உரம் ஊட்டக்கூடியதாகவும் தைராய்ட் சுருபியை சமன் செய்யக்கூடியதாகவும் பயன் தரக்கூடியது என்ன நேர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்